ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நலதமயந்தி சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் மகாபாரதத்தில் விரிவாக இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரத்தில் நிறையா நம்முடைய தர்மங்கள் காட்டப்பட்டிருக்கு வியாசாச்சாரியால் நிறையா காட்டியிருக்கார் இதில் வியாசோட்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு வியாசர் சொல்லாத தர்மங்களே கிடையாது அத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியால் முதல்ல மகாபாரதம் இத்திஹாசம் பண்ணினார் தர்மங்களை சொன்னார் அப்பவும் நிறைய தர்மங்கள் மீதி இருந்தது உடனே பதினெட்டு மகாபுராணங்கள் பண்ணினார் அப்போவும் தர்மங்கள் மீதி இருந்தது பதினெட்டு உப புராணம்னு பதினெட்டு புராணங்கள் பண்ணினார் அப்பவும் தர்மம் மீதி இருந்தது சேஷ தர்மம்னு பண்ணினார் அப்பவும் தர்மங்கள் சொல்லப்படலை பாக்கி தர்மங்கள் காலப்போக்கில் எல்லோரும் தெரிஞ்சுப்பான்னு விட்டுட்டார்னு சொல்கிற வரும் வழக்கம் அப்படி வியாசர் சொல்லாத தர்மம் கிடையாது நலதமயந்தி சரித்திரம் மகாபாரதத்தில் வருது அப்படி துவாபர புருஷனும் கலிபுருஷனுமாக நலனுடைய பவனத்துக்கு வாசலில் வந்து காத்துருக்கா நலனை தண்டிக்கிறதுக்கு தேவதைகள்லாம் ஒரு புருஷனை தண்டிக்கணும்னா அவனிடத்தில் ஒரு கொறை வரணும் கொறை ஏற்பட்டால் தான் தண்டிக்க முடியும் தேவதைகள் அப்படி தானே இப்போ லோகத்திலேயே தப்பு பண்ணுறவன எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தண்டிக்க முடியாது போலீஸாலேயே கூட தண்டிக்க முடியாது அவாலக்கு ஒரு புகார்னு ஒன்று வரணும் யாராவது புகார் கொடுத்தா தான் தப்பு பண்ணுறவனை தண்டிக்க முடியும் அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியும் அதுபோல் தான் தேவதைகள் இவன் மேலே ஒரு தப்பு வரணும் அப்போ தான் தண்டிக்க முடியும்னு கலிபுருஷனும் துவாபர புருஷனுமாக காத்துனு இருக்கா அப்போது நலன் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு தன்னுடைய தர்மத்தில் தமயந்தியோடு கூட சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வரான் அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது நலனுக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தை இந்திரசேனன்னு பேர் அப்புறம் ஒரு பொன் குழந்தை இந்திரசேனான்னு பேர் அப்படி ரெண்டு குழந்தைகள் அப்படி சந்தோஷமாக ராஜ்ஜபாரம் பண்ணிகிட்டு இருந்தான் கலிபுருஷன் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தான்னா பன்னெண்டு வருஷ காலம் காத்துன்ட்ருந்தான் அப்போது அந்த சமயத்தில் நலன் ஒரு குறைவு பண்ணும்படியாக நேர்ந்தது என்னென்னா காலம்பறை எழுந்து கை கால்களை அலம்பிட்டு உன் பாத்ரூம் வந்தான் நாலு தடவை வாயு கொப்பிழிச்சுட்டு மேற்க பார்த்து காலம்பிக்கணும்னு சாஸ்திரம் அங்கே என்ன பண்ணினால் நலன் உன் போய்ட்டு நாலு தடவை வாய் கொப்பளிக்க விட்டு போய் ஏதோ ஒரு திக்கை பார்த்து காலலின்ட்டான் நலன் இதுக்காக தான் காத்துட்டு நலனுடைய உடம்பில் பூந்துட்டான் கலிபுருஷன் அவ்வளவுதான் அவனுடைய எண்ணங்கள் மாறிப்போச்சு நமக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் கிடச்சிருக்கா அப்படின்னு அவனுக்கு மமதை வந்துருத்தும் அப்படியே அவன் அனுஷ்டான சந்தியாவந்தனம் அது இது எல்லாம் பணிதான் அவனுக்கு தர்மங்களில் கொஞ்சம் எண்ணம் குறைஞ்சது அப்படி தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் நலன் இதை பார்த்தா தமயந்தி தெரிஞ்சுட்டா இவன்ட்ட ரொம்ப மாற்றம் இருக்குது இப்போது என்னன்னு தெரியலேன்னு யோஜனை பண்ணினான் படித்த பொண்ணாக இருக்கிறதுனால அப்போது துவாபர புருஷன் என்ன நலனுக்கு ஒரு தம்பி உண்டும் புஷ்கரன்னு பேர் அவன்கிட்ட போனான் போயிட்டு உன்னுடைய அண்ணா எத்தனை பெரிய ராஜ்யத்தை ஆண்டுன்னு வரார் எவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கார் நீ எப்படியே ராஜ்யத்தை வச்சுன்னு இருக்கியே இவா ஒன்றும் அண்ணாவுடைய அண்ணாவோட போட்டி போடு அண்ணாவை ஜெயிச்சி ஆனால் அவருடைய சொத்துப்புறா ஒன்று சேரும் அப்படின்னு அவனுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணினான் அவனும் செருத்தான நேராக அண்ணாவை பார்க்க வந்தான் அப்படி நலன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு நல்லா சௌக்கியமாக இருக்கியா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா ரெண்டு பேரும் விளையாடுவோமா பொழுதுபோக்கான்னு கேட்டான் நலனும் நான் வாய் விளையாடுவோம் அப்படின்னு சொக்கட்டம் விளையாடுவோம்னா அப்போது தமயந்தி சொன்னால் இப்போ எதுக்கு விளையாடின்னு கேள் இப்போ வேண்டாம் அதுன்னா கேட்கல நலன் ஏதோ தம்பி கூப்பிட்றான் மாட்டேன்னு சொன்னால் நன்னா இருக்காது விளையாடுவோம்னு தமயந்தியை பக்கத்தில் வச்சுட்டு விளையாடுறான் நலனுக்கு தோல்வி வந்துண்டே இருக்கு அப்படி பொருள்களை வச்சு விளையாடுறதுன்னு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படியே தன்கிட்ட உள்ள ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அப்படியே ஒவ்வொன்றாக வச்சு விளையாட விளையாட அவ்வளவும் புஷ்கரனுக்கு போயிடுத்து நல்லனுடைய தம்பிக்கு கடைசியில் யார் மிச்சம் அப்படின்னா ராஜ்யம் பத்னி குழந்தைகள் இவ்வளோ மிச்சம் பார்த்தா தமயந்தி இது ஏதோ விபரீதத்தை நோக்கி போயின்னு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா தனக்கு சகாயம் பண்ணுறவள் அவளை கூப்பிட்டா கூப்பிட்டு அவள் பேர் ப்ரகத் பேர் அவளை கூப்பிட்டு நீ உடனே இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நேராக என்னுடைய அப்பாத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் குழந்தைகளை அவருக்கு ரொம்ப பிரீத்தியான ரசம் இருக்குது அந்த ரதம் தேவதைகள் கொடுத்தது இந்திரன் இந்த தேவதைகள் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா என்னென்னா ஒரு ரத்தம் தேர் கொடுத்துருக்கா இவன் நினச்சா போகிறோம் நினச்ச இடத்துல கொண்டு போய் விட்டுடும் அந்த ரத்தம் நாலு குதிரையோடு இருக்குது இந்த ரதம் ரொம்ப உத்தமமான ரதம் இந்த ரதத்தையும் குழந்தையும் என்னுடைய அப்பா வாரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நீயும் அங்கேயே இருன்னு பிரகத்ஷேனாகிட்ட சொல்லி அமிச்சுட்டான் தமயந்தி அனுப்பிட்டு தேர்ப்பாகனை கூப்பிட்டா அவனுக்கு வார்ஷ்ணேயன்னு பேர் அவனை கூப்பிட்டு இவாளை கொண்டு போய் நீ நேராக அப்பா வாரத்தில் விட்டுட்டு நீ அங்கேயே ஒரு வேலை பார்த்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டான் அப்படி நலன் விளையாடி விளையாட எல்லாமே இழந்து போச்சு மனைவி ராஜ்யத்தையும் இழந்துவிட்டான் நலன் மனைவி மாத்திரம்தான் பாக்கி இவ்வளோ அனர்த்தத்துக்கும் என்ன காரணம் ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் கால அளமின்றது சரியான அப்படி அலம்பிக்கல அந்த ஒரு தோஷம் நம்ம பண்ணின பாபங்கள் நாம் சரியான முறையில் நடந்தால் கூட நம்மளை பாதிக்காது ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு குறை இருந்தால் எல்லாமே சேர்ந்து பாதிக்கும் அதான் குறை இல்லாமல் இருக்கணும் கூடிய வரையிலும் நம்முடைய தர்மங்களை சரியானபடி கடைபிடிக்கணும் ஏன் குறை வரணும் குற வராமல் செய்யணும் குறையே வரலைன்னா நம்முடைய பாப்பங்கள் நம்மளை பாதிக்காது அந்த ஒரு சின்ன ஒரு தோஷம் அவனை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுத்து மனைவி மாத்திரம்தான் பாக்கி பார்த்தான் சரி நான் இனிவே இந்த ஊரில் இருக்க லாய்கில்லேன்னு மனைவி அழைச்சிட்டு கட்டிண்ட வேஷ்டியோட கிளம்பிட்டான் கிளம்பி ரெண்டு பேருமாக கிளம்பிட்டான் அந்த தேர்ப்பாகன் வார்ஷ்னேயன் என்ன பண்ணினான்னா இவாளெல்லாம் கொண்டு போய் பீமன் ராஜா கிட்ட விட்டுட்டு அவன் நேராக அயோத்திக்கு போனான் அயோத்தியில் போனால் அங்கே ரித்துப்பர்ணங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டுருக்கான் அயோத்தியை அவன்கிட்ட தேர்ப்பாகனாக சேர்ந்து நட்டான் வேலைக்கு வார்ஷ்னேயும் ரெண்டு பேருமாக சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு தமயந்தி அழிச்சுண்டு கிளம்பினான் அதை பார்த்து சிரித்தான் புஷ்கரன் ஒரு ஒரு ஐஸ்வர்யமும் இல்லாமல் போயிட்டு பத்து நிமிஷத்துலனு சிரிச்சுண்டான் அப்படி வா ரெண்டு பேருமாக ஊரை விட்டு கிளம்பி வெளியில் வந்தால் அங்கே ஒரு மண்டபம் சாயங்கால வேளம் அங்கே மண்டபத்தில் வந்து ரெண்டு பேருமா உட்காண்டிருந்தேன் ராத்திரி போகட்டும் காலம்பரை கிளம்புவோம்னு அந்த மண்டபத்தை நோக்கி போகிறா போகிற வழியில் வேலி போட்டிருக்கு ரெண்டு பக்கமும் அந்த வேலியில் வேஷ்டி சிக்கி நுடுத்து அந்த வேஷ்டியை பிடிச்சி இழுக்கணும்னு இழுத்தா அந்த வேலியில் நன்னாக மாட்டி நொடுத்தும் வேஷ்டி அப்படியே பறவைகள்லாம் வந்தது அந்த வேலியில் சிக்கின்ற வேஷ்டியை எடுத்துன்னு பறந்து போயிடுச்சு வஸ்திரமும் போயிடுத்து நலனுக்கு அதை பார்த்தா தமயந்தி அடாடான்னு தன்னுடைய புடவையில் பாதியை கிழிச்சி அவனுக்கு கொடுத்தா கட்டிக்கிறதுக்கு அப்படி அந்த அந்த புடவையை துணியவே சுற்றிண்டு ரெண்டு பேருமாக வந்து அந்த மண்டபத்தில் உட்காந்தா ராத்திரியில் உட்காந்தால் அவள் இவ்வளோ நடந்த அசதியில் தூங்கி தமயந்தி அவனுக்கு தூக்கமே இல்லை அடாடா கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வீதியில் நிற்கும்படியாக ஆகிட்டு உன்னுடைய தகப்பனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவர் ஏண்டா ஒரு ஒரு உன் ஒரு நல்ல தங்கத்தை கொடுத்துருக்கேன் அதை போய் அப்படி இழந்துட்டியேனு அவர் வந்து கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுதான் ராத்திரி அழுதுட்டு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் இவளும் நம்மளோடு சேர்ந்து கஷ்டப்படப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்